வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி நானூற்று ஓராவது செய்தி சேவை மார்ச் 24 நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் சென்னையிலிருந்து நூற்று பயணிகளுடன் டெல்லி புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சிக்கு சென்ற விமானம் மாயமானதாக திடீர் பரபரப்பு ஏற்பட்டது ஊடகங்களிலும் செய்தி வெளியானதால் மேலும் பரபரப்பானது கோவையில் தேர்தல் பறக்கும் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் நாற்பத்தி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டுப் பணம் கைப்பற்றப்பட்டது தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு முன்னாள் படை வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு கிராம மக்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வாக்குறுதி கொடுப்பவர்களுக்கு மட்டுமே எங்களது ஒட்டு என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டுவரவே மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் இந்திய ராணுவத்திற்கு முதன்முறையாக அடுத்த வாரம் போபர்ஸ் பீரங்கிகளின் மாடலில் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு பீரங்கிகள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளன மாதா அமிர்தானந்த மையக்கு மைசூர் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் அதிரடி வேட்டையில் ஈடுபட்டதில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் கடற்படை புதிய தளபதியாக கரண்பீர் சிங்கை மத்திய அரசு நியமித்துள்ளது டெல்லி தில்சான் பகுதியில் காகிதம் தயாரிக்கும் அலையில் பயங்கர தீ ஏற்பட்டுள்ளது பதினைந்து தீயணைப்பு வாகனங்களில் சென்றுள்ள வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது து அயல்நாட்டு செய்திகள் சிரியாவில் நிலைகொண்டிருந்த ஐ எஸ் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த இறுதி நிலைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஆதரவு பெற்ற சிரியாவின் உள்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது அமைதி மற்றும் வளத்தை அடிப்படையாக கொண்ட புதிய உறவை இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படுத்துவோம் என்று இம்ரான்கான் அறிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் இடம்பெற்று ஒரு வாரத்தின் பின்னர் நியூசிலாந்து அல்நூர் மசூதி மீண்டும் சனிக்கிழமை திறக்கப்பட்டது பாகிஸ்தான் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற தேசிய விழாவில் மலேசிய பிரதமர் மகதீர் முகமதுக்கு அந்நாட்டின் குடிமக்களுக்கு அளிக்கப்படும் நிஷான் இ பாகிஸ்தான் எனப்படும் மிக உயரிய விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது கனடா பேருந்து பதினாறு பேர் பலியான சம்பவத்திற்கு காரணமாக இருந்த இந்தியருக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சீன ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக பலியானோரின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது வணிகச் செய்திகள் ரெப்கோ வங்கி தனது பொன்விழா ஆண்டில் சிறப்புமிக்க மைல்கல்லான பதினைந்தாயிரம் கோடி வர்த்தகத்தை கடந்துள்ளது இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்திய பொருளாதாரம் சராசரியாக ஏழு சதவிகித வளர்ச்சியை சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெர்ரி ரைஸ் தெரிவித்துள்ளார் முறை சார்ந்த தொழில்களில் கடந்த பதினேழு மாதங்களில் எழுபத்தி லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக இ பி தகவல் தெரிவித்துள்ளது சாப் கோப்பை மகளிர் கால்பந்து போட்டித் தொடரின் பைனலில் நேபாள அணியுடன் மோதிய இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்று சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டது மும்பை இந்தியன்ஸ் அணியின் மூத்த வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா முதல் ஆறு லீக் போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட வீரரால் மட்டுமே ஐ தொடரை வெல்ல முடியாது என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங் தெரிவித்துள்ளார் ஸ்டீவ் ஸ்மித் வார்னர் ஆகியோரின் வருகையால் கீழ் வரிசையில் இறங்கி பந்தளிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயார் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ார் தமிழ் திரைப்பட இயக்குனர் விஜய் இயக்கும் புதிய திரைப்படத்தில் ஜெயலலிதாவாக நடிப்பதில் பெருமிதம் அடைவதாக பாலிவுட் நடிகை கங்கனா ராணாவத் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் ஹாலிவுட் நடிகரான கீனு படத்திலிருந்துதான் நாம் அறிவோம் இவர் நடிப்பில் வெளியான ஜான்விக் படம் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல ஹிட் அடித்தது இதன் மூன்றாம் பாகத்தின் டிரெய்லர் வெளியானது புதிய படம் ஒன்றில் அரவிந்த் சாமிக்கு வில்லனாக நடிக்கிறார் அர்ஜுன் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்